தொள்ளதாகும் அவர்கள் அறிவிக்கின்றது நான்கு பேர் நண்பர்களாக இருப்பதாகும் நூறு பேர் கொண்ட அணியாகும் படைகளில் சிறந்தது நான்காயிரம் பேர் கொண்டதாகும் பன்னிரண்டாயிரம் பேர் கொண்ட படை எண்ணிக்கை குறைவு காரணமாக தோற்கடிக்கப்பட மாட்டாது என்று நபி சொல்லும் அணிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோது இரண்டு ஆறு ஒன்று ஒன்று திருமிதி ஒன்று ஐந்து ஐந்து ஐந்து